रूपाय तापत्रय विनाशाय சச்சிதானந்தூப்போத்தியேத்தாபய விநாய் ஸ்ரீகிருஷ்ணா வய நதந்தி தேசியிரு மைதுபரவிதிணம் விரைப்பரம் ஹ்னி பசூன்தேலும் ஈஸ்வர பக்தி இல்லாமல் கர்மகாண்டத்தை அதாவது யஜ்ய யாகங்களை செய்கின்றவர்களை கண்டனம் செய்து நிந்தனை செய்து பேசுகிறார் சமசர் நிமிச்சக்கரவர்த்தியின் இடத்துல மைதுன்ய பரேஷு கிருஹேஷு உபாசித்த ஸ்திரியா மைதுன்ய பரேஷு அப்படின்னா புலன் விரும்புகின்றவர்களாய் பெண் இன்பத்தையே மேலானதாக நினைத்து கிரகேஷு வீடுகளில் உபாசித்திரியா பெண்களையே வழிபடுகிறார்கள் தேச்ச அவர்களும் அந்யோன்யம் ஆசிஷா வதந்தி அப்படிப்பட்ட ஜனங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதம் செய்து கொள்கிறார்கள் அசஷ்டான்ன விதான தட்சிணம் எஜந்தி ஈதையில் பகவான் சொல்லியிருக்கார் விதிஹீனம் அசுஷ்டா மந்திரஹீனம் அதட்சிணம் அப்படின்ப எல்லாம் தோஷங்கிறதுக்காக அதாவது யாகம் பண்ற போது அன்னதானம் பண்ணாம முறையா தட்சிண கொடுக்காம யாகம் செய்கிறார்கள் அசுஷ்டான்ன விதான தட்சிணம் எஜந்தி யாகம் குறுவந்தின்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்ல அத்தத்விதா உண்மையை அறியாமல் அதாவது யாக அனுஷ்டானத்தையும் அதுல இருக்கக்கூடிய ஹிம்சா தோஷங்கள் பசுக்களை எல்லாம் வதம் பண்ற தோஷங்களையும் அறியாமல் விற்த்தியை பரம் விற்பிக்காக புழைப்புக்காக வேண்டி பசுன்னு கிரந்தி பசுக்களை எல்லாம் கொல்லுகிறார்கள் யாகத்தில் பசுக்களை எல்லாம் வதை செய்கிறார்கள் என்று ஈஸ்வர பக்தி இல்லாம பண்ணக்கூடிய யஜ யாகங்களை பற்றி நிந்தன பண்ற இந்த யாகங்களுடைய பலன் வந்து இந்த மாதிரி அல்பஃபலன் விஷய சுக பலனுக்காக வேண்டி இவர்கள் இந்த உலகத்துல திருஷ்டபலன்களுக்காக வேண்டி அதிருஷ்ட கர்மாக்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற கருத்து படும்படி இங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் வதந்தி தேநோன்யமுபாசித்திரியா கிருகேஷு மைதுன்யபரேஷுச்சாசிஷ विधान மனமார்ந்தோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்